வணக்கம் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் இந்தியாவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஜய் தத்தா என்பவர் இந்திய நாட்டின் குறியீட்டு பெயர் ஆதரவு நிறுவனத்துடன் தொடர்புடையவர் இரண்டு உலகின் முதலாவது வெப்ப மின்கல ஆய்வை உருவாக்கியுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் மூன்று சக்தி திட்டத்தின் கீழ் ரைஸ்கிரீமை உருவாக்கியுள்ள நிறுவனம் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனமாகும் நான்கு உலக ஆண்கள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் பட்டத்தை வென்ற முதல் முறையாக பட்டத்தை வென்ற நாடு ஜப்பான் இனி இன்றைய கேள்விகள் 1. சோலார் சக்கர திட்டத்திற்கு 500 மில்லியன் டாலர்கள் கடனாக வழங்கியுள்ள வங்கி எது இரண்டு இந்தியாவில் எந்த நகர பேருந்துகளில் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளது மூன்று தென்னிந்தியாவிலேயே மிக அதிகபட்சமாக ஹிந்தி கேட்கும் மாநிலம் எது நான்கு திட்டத்தை வகுக்கும் சிந்தனை சாவடியான லைரனேசியா அதாவது R E N A S I A லைரனேசியா எதனுடன் தொடர்புடையது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி